வணக்கம் மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டினையின் பொது அறிவு குவியலுக்காக அலைமேலு நேற்றைய கேள்விகளுக்கான ஒன்று ஜனவரி ஒன்பது ரெண்டாயிரத்தி அன்று அகில கவி சம்மேளனம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடைபெற்ற இடம் சென்னை இரண்டு விழுப்புரம் மாவட்டம் கடலூரிலிருந்து பிரிக்கப்பட்ட ஆண்டு செப்டம்பர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு மூன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மும்பையில் தனது வங்கி அமைக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ள பசோகட் வங்கி ஈரான் நாட்டினுடையது நான்கு திரைப்பட சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இனிய கேள்விகள் ஒன்று கண் பார்வையற்றோர் ரூபாய் நோட்டுகளை துல்லியமாக பகுத்தறிவதற்காக ரோஷினி மொபைல் செயலியை உருவாக்கியுள்ள நிறுவனம் எது இரண்டு மத்திய தேர்தல் ஆணையம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தொடங்கியுள்ள கா காலாண்டு பருவ இதழின் பெயர் என்ன மூன்று நாசர் என பெயரிடப்பட்ட தரையிலிருந்து தரை இலக்குகளை தாக்கி அழிக்க வல்ல ஏவுகணையை வெற்றிகரமாக சோதனை செய்த நாடு எது நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆர் வீரமணி எந்த துறையை சார்ந்தவர் ஐந்து தேசிய வாக்காளர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் நன்றி